நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமீதும் எம்எல் சுகர் முந்நூறு கிராம் ஸ்வீட்ல கோவா முந்நூறு கிராம் முந்திரி தேவையான அளவு ஏலக்காய் தூள் பால் ஸ்பூன் ஜாட்சை நட்ஸ் தேவையான அளவு நெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல பசுக்கீரையை வந்து ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு அது கொதிக்கோடு வந்தா கொதிச்சு கொதிக்கும் போது இந்த கீரையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வாட்டரில் மெர்ஸ் பண்ணி வச்சுட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டு அதை வந்து அப்படி ரன்னிங் வாட்டரில் அந்த கீரையை காமிச்சோன்னா அது கலர் சேஞ்ச் ஆகாது அப்படியே கிரீனா இருக்கும் அதை ஆற வச்சுட்டு ப்யூரி பண்ணிப்போம் நல்லா மிக்சியில அரைச்சி வச்சுப்போம் அரைச்சிட்டு அப்புறம் ஸ்டவ் பாத்த வச்சு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்ச ப்யூரியை வந்து அதில் போட்டி கலருவோம் ஒரு பத்து நிமிஷம் கலரணும்னா ரா ஸ்மெல் போயிடும் கீரையோட ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு மில்க் வந்து அதை ஊற்றிவோம் நூறு எம்எல் மில்க் ஊற்றி நல்லா கலந்து விடுவோம் நல்லா கலந்து மில்க் நல்லா ரெண்டு ஒன்று சேர்ந்து வரும்போது என்ன பண்ணோம் இந்த சுகர் கலந்துருவோம் சுகர் கலந்த உடனே தண்ணி விடும் சுகர் கரைஞ்ச உடனே தண்ணி விட்ட உடனே இந்த ஸ்வீட்லெஸ் கோவாவை அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் டாஸ் பண்ணி விட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கலரும் அதுக்குள்ள ஸ்டவ் பற்றி வச்சு இன்னும் ஒரு வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி தாட்சாச்சு இதெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருவோம் இது வந்து கலரிட்டே இருக்கும் இந்த அதுக்கு சுருண்டு வரும் சுருண்டு வரும்போது இந்த ஏலக்கத்தூரில் அதில் கலந்து விட்டுரும் நல்லா கலந்துட்டு மேலே நெய் வந்து வந்துடும் அப்போ வந்து இந்த முந்திரி நக்ஸ் எல்லாத்தையும் அதில் குட்டி கலந்துருவோம் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை அப்படியே கொட்டி அரிண பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பால தயார் இது எல்லாருக்குமே பிடிக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது அல்வான்னு சொல்லி குடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது கீரை என்ன பிடிக்க முடியாது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்